அனைவருக்கும் வணக்கம் நற்றினையின் சிந்தனை தொண்டிய நிகழ்ச்சிக்காக திருநெல்வேலி மாவட்டம் சுண்டவள்ள தேசிய மனுவில் இந்த நட்சத்திர தலைப்பு நேர மேலாண்மை எவ்வளவு நேரம் நாம் பணியாற்றுகிறோம் என்பதில் வெற்றி இல்லை எவ்வாறு நாம் பணியாற்றுகிறோம் என்பதுதான் முக்கியம் நேர மேலாண்மைக்கு பிரேம்சந்த் என்கிற புகழ்பெற்ற எழுத்தாளர் ஒரு உதாரணம் இந்திய எழுத்தாளர் பிரேம்சந்த் மிகவும் உடல்நலம் நிலையில் கூட எழுதிக்கொண்டிருந்தார் அவருடைய மனைவி ஏன் இந்த நிலையில் கூட எழுதுகிறீர்கள் நன்றாக ஓய்வெடுத்து கொண்டு உடல் நலத்தை கவனிக்க கூடாதா என்று கேட்டார் அதற்கு பிரேம்சன் ஒரு விளக்கின் கடமை வெளிச்சம் தருவதுதான் என்னையும் தெரியும் எவ்வளவு காலம் இருக்குமோ அவ்வளவு காலமும் அது ஒளிவீசிக்கொண்டுதான் இருக்கும் என்னை தீர்ந்தவுடன் தானே விளக்கு அணைந்துவிடும் என்று பதில் கூறினார் ஆம் அயற்சியும் அழுப்பும் ஏற்படாமல் வாழ நாம் நேரத்தை சரியாக பயன்படுத்த கற்றிருக்க வேண்டும் ஓடுகின்ற வெள்ளத்தில் உடன் குதிப்பொருளால் தான் நீச்சல் அடிக்க முடியும் கரையேற முடியும் குதிக்கலாமா என்று யோசிப்பொருளால் ஒருபோதும் கரையேற முடியாது சிந்திப்போம் நேர மேலாண்மையை பின்பற்றுவோம் நன்றி